तापत्रय विनाशाय, पातालतलमारभ्य, சச்சிதானோத்தியேத்தாபயா பலத்தலமாநூர் வாயுஷமுகன சில புஸ்தகத்தில் சங்கரிஷ முகான அழகான் இருக்குது சங்கரிஷன்னு சொன்னால் ஆதிசேஷன் ஆதிசேஷனுடைய முகங்களில் ஆயிரக்கணக்கான பாம்புகள் வாயிலிருந்து அந்த நெருப்பு வருதுன்னு ப இல்லையா புராண கதைகள் எல்லாம் ஆக இந்த பாத்தாள தலம் ஆரப்பிய இந்த சங்கரிஷணனுடைய ஆதிசேஷனுடைய முகத்திலருந்து உண்டாகக்கூடிய அக்னியானது ஊர்தசிகா உயரச் செல்லக்கூடிய ஜுவாலை எந்த அக்னியை பார்த்தாலும் பார்க்குறோம் ஜுவலை உயரமாக தான் போகிறது கீழே போகிறதே கிடையாது ஆனால் இந்த ஜுவாலையெல்லாம் உயரமாக போகிறது மாதிரி வாயுனா ஈரி தகா வேற தள்ளப்படுறது பாதாள தரம் ஆரப்பிய விஷ்வக்கு வர்த்தத்து பாதாள லோகத்திலேருந்து தொடங்கி நாலா பக்கமும் விஷ்வக்குன்னா நாலா பக்கமும் எல்லா பக்கமும் வர்த்தத்தை விருத்தி அடைய போகிறது ஏன்னா இது பிரளயகால வர்ணனை பிரய காலத்தில் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால் மழை இல்லாமல் இருக்கும்னு சொன்னார் நூறு வருஷத்துக்கு மழை இருக்காதுனர் அப்புறம் பூமியெல்லாம் சுட ஆரம்பிச்சுடும் பூமியில் நெருப்பு அதிகமாகி அதுக்கப்புறம் ஆதிசேஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலிகளெல்லாம் என்னாகிறதுனா வாயுனா ஈரித்தாக காற்றால் நிறைய வீசப்பட்டு காற்று வேறு அடிக்கிறது நெருப்பு வேறு ஏறியறதுன்னா என்னாகும் எல்லா பக்கமும் போகும் ஊர்திகா பாத்தாள தலம் ஆரப்பிய கீழே பாதாள லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு எரிந்து கொண்டு காற்றாலையும் வீசப்பட்டு நாலா பக்கமும் போகிறது அப்படிங்கிற விருத்தி அடைய போகிறது எங்கே பார்த்தாலும் ஒரே அக்னிமயமா இருக்க போகிறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்தே படிப்போம் சாம் வர்த்தக வருஷதி சமாஹ இப்படி கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறது அதுக்கப்புறம் என்னாக போகிறதுன்னா இந்த பிரளயத்தை உண்டு கொண்ணக்கூடிய ஒரு மேகம் அதுக்கு பேர் சாம்பர்த்தகம்னு பேர் அந்த மேகம் என்னாகும் சாம்பர்த்தகா அப்படிங்கிற மேக கணகா அந்த மேக கணம் மேக கூட்டங்கள்லாம் என்ன ஆகும்னா சதம் சமாஹா வருஷதி எப்படின்னா ஹஸ்தி ஹஸ்தாபிகி தாராபிகி யானையோட துதிக்க அளவுக்கு அந்த தாரை இருக்கும் யானையோட துதிக்க எவ்வளோ ஒன்று ஒன்று இருக்கோ அந்த அளவுக்கு ஒன்று தாரை இருக்கும் அந்த தாரைகள்லாம் என்னாகும் ஹஸ்தி ஹஸ்தி பிகி ஹஸ்தின்னா யானை ஹஸ்தி துதிக்க அந்த யானையோட துதிக்க சைஸுக்கு ஒரு ஒரு தாரையும் இருக்கும் அந்த தாராபிகி சதம் சமாஹா வருஷதி அப்படி மழை பெய்ய போறது அப்போ என்ன ஆகும்னா இந்த விராட் இந்த அண்டங்கள்லாம் என்னாகும்னா விராட்டு பிரம்மாண்டம் சலிலே லீயத்தே ஸ்ம லீயத்தே போகும் ஸ்மங்கிறது சும்மா பேருக்குன்னு எடுத்துக்கணும் ஆ சலிலே லீயத்தே எல்லாம் ஜலத்தில் ஒடுங்கிடும் ஆஹா முதல்ல மழை இருக்காதுன்னு சொன்னார் அப்புறம் அக்னி அதிகமாகிடும் சொன்னார் அதுக்கப்புறம் நூறு வருஷம் மழை பெஞ்சுட்டே இருக்கும் எல்லாம் மகா பிரணயம் ஆகிடும் எங்கே பார்த்தாலும் ஜலமயமா இருக்கும் ஆக இந்த பிரம்மாண்டமே ஜலத்தில் ஒடுங்கி விடும் அப்படிங்கிறார் சங்கரிஷமுகா நலஹாங்கிறது பொருத்தமாக தெரிகிறது அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் இதில் ரெண்டு ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்லோகத்தை திரும்பவும் சொல்கிறேன் பா தலமாரப்ய वर्धते में लीयते सलीले विराट आशीर्वाद मनमार्द हरिओंरी